இந்த சோகத்தை தாங்க முடியாம அவங்க ஊர்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்தாலே ஒரு மிகப்பெரிய பார்க் ஒண்ணு இருக்குங்க அந்த பார்க்ல வந்து உட்கார்ந்து இருந்தாருங்களா சோகமா உட்காந்து இருக்காருங்களாம் ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு பெரியவர் ஒருத்தர் அந்த இடத்துக்கு வராருங்களாங்க மேக்ஸ்வல்ல பாத்துட்டு ஏன் இவ்ளோ சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாருங்களாம் மேக்ஸ்வல்ல அந்த மாதிரி என்னோட தொழில ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்டேங்க ஐயா என்னோட சோகம்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 ரிச்சர்ட்னா நான் தான் நான் தான் இந்த ஊருக்கே மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் உடனே மேக்ஸ்வெல் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சோகமா தான் உடனே ரிச்சர்ட் வந்து மேக்ஸ்வெல் பார்த்து கேக்குறாராம் சரி இப்போ நான் உனக்கு சொல்றேன் ஒரு யோசனை சொல்றேன் செய்யா அப்படின்னு சொல்லி கேக்குறாராம் சரி சொல்லுங்க ஐயா சொல்லி கேக்குறாராம் மேக்ஸ்வெல் ரு கோடி ரூபாய்கு ஒரு செக் ஒண்ணு எழுதி தரேன் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளாரே உன்னுடைய தொழில நீ எந்த இடத்துல தப்பு செஞ்சியோ அதை சரிபார்த்து நீ லாபம் சம்பாதிச்சுக்கோ ஆனா அடுத்த வருஷத்துல இதே நாள்ல இதே தேதியில நீ கரெக்டா எனக்கு நான் ஒரு பெரிய பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி அவருக்கு ஆச்சுங்களாம் சரி அவர் கொடுத்த செக்கையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாருங்களாங்க போன உடனே என்ன பண்றாரு தன்னோட பீரோல வச்சு பூட்டிடுறாருங்க தன்னுடைய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 கடுமையா உழைச்சாங்களாம் எந்த இடத்துல தப்பு செஞ்சாங்களோ அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டாங்களாம் அந்த வருஷமும் முடிய போதுங்களா கணக்கு விளக்கெல்லாம் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபாய் லாபம் வந்துருக்குங்களா உடனே மேக்ஸ்வல்கு ஒரே சந்தோஷம் தன்னோட கையில இப்ப ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அவரு கையில வச்சிருக்காருங்க வச்சிருக்கோன்னே அந்த கணக்கு பார்த்தோட அந்த வருஷமும் முடிஞ்சிருச்சு அந்த தாத்தா சொன்ன அந்த நாளும் வந்துருப்பது வந்த உடனே அந்த செக் ஐநூறு கோடி ரூபாய் செக் அவரு எடுத்துட்டு பாலங்கத்தாலே வந்து அந்த பார்க்கல உட்காந்துருக்காருங்க அவரோட பெரிய ஒரு கடல வெயிட்டிங்காக உட்காந்துருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பனி முட்டை பயங்கரமா இருக்காங்க அந்த தாத்தாவும் அந்த தாத்தா கூட ஒரு பாட்டியும் வராங்க வந்துகிட்டே இருக்காங்க வந்துட்டு கிட்ட வந்துட்டோன்னே அவரு மேக்சோல் வந்து கேக்குறாரு எப்படிங்க ஐயா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாரு உடனே இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா யாரு பார்த்தாலும் இவரை திட்டுவாங்களே இவரு மட்டும் எப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்சோல் கிட்ட கேக்குறாரு ஏன்னப்பா இவரு என்ன பண்ணனாரு நல்லா இருக்கீங்களான்னு வேற கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்க போன வருஷத்துல எனக்கு செக் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இருந்த அம்மா சொல்றாங்களா உங்களுக்கும் செக் எழுதி கொடுத்துட்டு ஏதாவது பண்ணிட்டாரா ஐயச்சோ இவர் பண்ற அட்டக்காசம் தாங்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு மேக்ஸ்வல் கேட்கிறாங்க ஆமாப்பா இவருக்கு கொஞ்சம் புத்தி இல்ல அதனால இவரு இந்த பார்க்ல வரப்பெல்லாம் இவரோட பழைய செக்க வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் எழுதி எழுதி இந்தா பணம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து குடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது கிழிச்சு போட்டுருவாரு அதனாலதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மேக்ஸ்வல் சொல்றாராம்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 ஆம்நேர்களை நம்முடைய தோல்விக்கான காரணம் நம்மிடமே இருக்கிறது அதனை சற்று ஆராய்ந்து அலசி சிந்தித்து செயல்படுங்கள் நிச்சயம் வெற்றி நமக்கே நன்றி வணக்கம்